நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஏசு விடமா இயேசு மூலமா To Jesus ஆர் Through Jesus வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா பதினோராம் அத்தியாயம் முதல் பதிமூன்று வசனங்கள் ஏசு ஓரிடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீடரில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே யோவான் தன் சீடருக்கு ஜபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான் அதற்கு அவர் நீங்கள் ஜபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக உமது ராஜ்ஜியம் வருவதாக உமது சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் இடத்திலே பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான் அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை நீ மூன்று அப்பங்களை எனக்கு கடனாக தர என்று கேட்டுக்கொண்டான் வீட்டுக்குள் இருக்கிறவன் மறுமொழியாக என்னை தொந்தரவு செய்யாதே கதவு பூட்டியாயிற்று என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள் நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான் பின்பு அவன் தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறத நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் தேடுகிறவன் கண்டிடுகிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் இன்றைய மனப்பாட வசனம் யோவான் பதினாறாம் அத்தியாயம் இருபத்தி மூன்றாம் வசனம் என்பத்தினாலே நீங்கள் பிதாமிடம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் Whatever you ask the father in my name, he will give you யூ ஏசு இவ்வுலகில் இருந்த நாட்களில் சீடர்கள் எது வேண்டுமானாலும் நேரடியாக அவரிடமே கேட்டு பெற்றுக்கொண்டனர் ஆனால் பெந்தை கோஸ்தையில் துவங்க இருந்த புதிய யுகத்தை இயேசு சுட்டிக்காட்டி அந்த நாளிலே நீங்கள் என்னிடம் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் பிதாவிடம் நீங்கள் கேட்டுக் அதை அவர் உங்களுக்கு தருவார் இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே அவரிடம் கேட்கவில்லை என்றார் அந்த நாளிலே இதுவரை அந்த யுகத்தினுடைய மாற்று அந்த பயிற்சியை நீங்கள் கவனியுங்கள் எடுத்துக்காட்டாக ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பவர் இயேசுவே என்றாலும் நாம் கேட்க வேண்டியது என்று சொல்லி இயேசு போதித்தார் அல்லவா பொல்லாரளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லூரை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஆவின் அபிஷேகம் கொடுப்பது இயேசு கிறிஸ்து ஆனால் கேட்க வேண்டியது பிதாவிடம் என்று சொல்லி இயேசு தாமே போதித்திருக்கிறார் ஆதி கிறிஸ்தவர்களும் தன்னுடைய ஜபங்களை பிரதானமாக பிதாவின் இடத்திலேயே அவர்கள் சமர்ப்பித்தனர் எடுத்துக்காட்டாக அவர்கள் துன்புறுத்தப்பட்ட பொழுது அப்போ சில நான்காம் அத்தியாயத்தில் எல்லாரும் வருமானப்பட்டு ஒரு ஜபம் ஏற்படுத்தார்கள் அதை அப்போ சில நான்காம் அத்தியாயம் இருபத்தி நான்கு முதல் முப்பது வரைக்கும் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் தேவனே கர்த்தாவே நீரே எல்லாவற்றையும் உண்டாக்கிய தேவனாயிருக்கிறீர் கர்த்திற்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படியே அவர்கள் அடுத்த பின்பு வரும்பொழுது உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுக்கு விரோதமாக நன்றா நீங்கள் கவனித்தார் அவர் பிதாவை அவர் அட்ரஸ் பண்ணுகிறார்கள் பிதாவை நோக்கி அவர்கள் பேசுகிறது மிகவும் தெளிவாக இருக்கிறது ஒரே ஆவியினாலே இயேசுவின் மூலம் பிதாவிடத்திலே சேரும் சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம் இதுவே அப்போ சிலருடைய தெளிவான உபதேசம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி நான் முழுங்கால் படிக்கிறேன் பவுல் அடிக்கடி தன்னுடைய நிறுவனங்களில் எழுதி நினைவு இருக்கும் சர்வல்லு மூத்த சகோதரன் அவர் நம்முடைய நோக்கி குமாரம் உதவியோடு பை தோல் ோம் திருத்துவ தேவனை அருமையாய் அறிந்து அனுபவிப்பது என்ன பொறுத்தவரையிலே ஜபத்தில் தான் நமது ஜபங்களை நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு அனுப்பி வைக்கிறோம் அவரது வரது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற குமாரனானவர் நம்முடைய ஜபங்களுக்கு சிபாரிசு செய்கிறார் இங்கு பூ உலகில் நமக்குள் இருக்கும் ஆவியானவராகிய தேவன் ஜபிக்க நமக்கு உதவுகிறார் என்று அழகான ஒரு படம் பாருங்க ஒரு சித்திரம் இது ஒரு நல்ல ஒரு சுலாக்கியம் இதை நாம் மறந்து போக கூடாது இப்படி சொல்வதனால் நாம் இயேசுவிடம் ஜபிக்கவே கூடாதா அப்படி அல்ல அவரை நோக்கிய ஜபங்களும் வேதத்தில் ஒன்று எடுத்துக்காட்டாக தேவான் தன்னுடைய ஜீவனை விடும்பொழுது கர்த்தராக இயேசுவே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னான் அப்படியே வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய கடைசி வசனங்களிலே ஆமேன் கர்த்தராக இயேசுவேவார் இவையெல்லாம் விதிவிலக்கை ஒழிய இவையெல்லாம் நெடுகவே போதிக்கப்பட்ட முறை அல்ல இயேசுவும் தேவன் தானே ஆனால் பிதாவை நோக்கி இயேசுவின் மூலம் ஜபிக்க வேண்டும் என்பதே வேதத்தின் தெளிவான போதனை டீச்சிங் எனவே பிரியமா இருக்கிற நெடுங்கால பலக்கங்களையும் நாம் வசன மார்க்கத்தார் ஆகும்படி கலைந்து விட தயங்கக்கூடாது எனவே இயேசு போதித்ததை நினைவில் வைத்துக் கொள்வோம் பரமண் நீங்கள் ஜபம் வேண்டிய விதமாவது என விதம் அந்த முறையை அவர் பொதித்திருக்கிறார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே எவம் வேண்டிய காரியம் வேறு விதம் அதை எவ்வளவு தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் இயேசுவை துதிக்கலாமா நன்றாய் துதிக்கலாம் துதிக்க வேண்டும் ஆனாலும் முடிவான ஆராதனை தொழுகை பிதாவுக்குத்தான் பிதாவானவர் தம்மை தொழுது இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று இயேசி சொன்னார் அப்படியே பிலிப்பிய ரெண்டு பதினொன்னு நாவுகள் யாவும் இயேசுவை கருத்து என்று அறிக்கை பண்ணும் முழங்கால் யாவும் அவருக்கு முடங்கும் எதற்காக பிதாவின் மகிமைக்காக பாருங்கள் முடிவாக அந்த ஆராதனை சென்று அடைவது அது பிதாவை தான் இதோ ஒரு இறுதி காட்சி ஒன்று குருந்தியர் பதினைந்து இருபத்தி நான் வாசிக்கிறேன் வசனத்தில் உள்ளதை சகலமும் கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டு தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்காக குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தவருக்கு கீழ்பட்டிருப்பார் என்ன தெளிவான ஒரு உபதேசம் பாருங்கள் எனவேதான் ட்ரினிடேரியன் பெனடிக்ஷன் திருத்துவர் ஆசீர்வாதத்தை நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் பிதாவாகிய தேவனது அன்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையினாலும் பருசுத்தாவியானவருடைய உதவியினாலும் நாம் அனுபவிக்கிறோம் We enjoy the the the the the the love of of of God the Father through the grace of the Lord Jesus Christ and the help of the Holy Spirit. நினைவில் கொள்வோம் என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய குமாரனாகியேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு அனுப்பியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் கல்வாரி சிலுவையில் அவர் எங்களுக்காக பிராயசித்த பலியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம் அவரை உயிரோடு எழுப்பின பிரசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவரை உயிரோடு எழுப்பின பிரசுத்த ஆவியானவரை எங்களுடைய சாவுக்கு உடலுக்குள்ளும் நீர் அனுப்பியனதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் மேலே உம்மது வலது பக்கத்திலே உடைய குமாரனாகியேசு கிறிஸ்துவும் இங்கே பூ உலகில் இருந்து எங்கள் உள்ளத்திற்குள்ளே பிரசுத்தாவை ஆனவரும் இருவருமாக சேர்ந்து எங்களுடைய ஜபங்களுக்கு உதவி செய்து அவைகளை உம்முடைய பாதத்திலே வந்து சமர்ப்பிக்கிற இந்த பெரிய சிலாக்கியத்திற்காய் பாக்கியத்திற்காய் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் தெளிவான போதனைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக ஜப பயிற்சியிலே நாங்கள் அப்பியாசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை உம்மிடத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்